அடையும் வரை அவர் நல்ல காரியங்களில் அதாவது நன்மை பெறுவதில் திருப்தி அடைய மாட்டார் என்று நபி சொல்லு அனிஹம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஆறு எட்டு ஆறு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்